பாடம் ஐம்பது கற்றுக்கொள்வதற்கு வெட்கப்படுபவனும் தனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது என்று கருதி அகந்தை கொள்பவனும் ஒரு காலம் கல்வியை கற்றுக் கொள்ள மாட்டான் என்று கூறியிருக்கிறார் பெண்களில் சிறந்தவர்கள் மதீனத்து பெண்களான அன்சாரி பெண்களை ஆவார்கள் ஏனெனில் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு வெட்கம் ஒருபோதும் அவர்களுக்கு தடையாக இருந்ததில்லை என ஆயிஷா இல்லாதமாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்